ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு அறிவிக்கின்றார்கள் கிராமவாசி நபிசல்லு செல்ல செயலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவீராக எதையும் அவனுக்கு இணை வைக்காதீரீ தொழுகையை பேணுவீராக கடமையான ஜக்காத்தை கொடுப்பீராக ரமதானில் நோங்க வைப்பீராக என்று கூறினார்கள் கையில் வைத்திருப்பவன் மீது அதிகமாக்க மாட்டேன் என்று அவர் கூறினார் சொர்க்கத்தில் உள்ள ஒருவரை பார்க்க ஆசைப்படுபவர் இவரை பார்த்துக் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று மூன்று முஸ்லிம் ஒன்று